அவர் அல்லாஹின் உள்ளார் எனவே அல்லாஹ் எதையும் உங்களிடம் குற்றம் பிடித்துவிட அவனது பொறுப்பிலிருந்து எதையேனும் ஒருவன் குற்றம் இழைத்துவிட்டால் பின்பு அவன் அவனை அடைந்து நரகில் முகம் குப்புற தள்ளுவான் என நபி அலேஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஆறு ஐந்து ஏழு